வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை 2 பதினெட்டு பங்குனி மாதம் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட ஐந்தாம் தேதி மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் அனைத்து தரப்பினரும் இந்த முழு அடிப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திமுக செயல் தலைவர் மு க அழைப்பு விடுத்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு கோடைக்கால சிறப்பு மலை சேவை தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக மெரினா கடற்கரையில் நேற்று இளைஞர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதை அந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் வரும் பதினேழாம் தேதி காலை ஏழு மணிக்கு மேல் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்குகிறது மீத்தேன் நியூட்ரினோ உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் அமைப்புகளை தடை செய்வதற்கான காரணங்களை கண்டறிந்து கூறுமாறு உளவு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு தான் தற்போது முதலில் போராட்ட உணர்வு வருகிறது இது ஒரு நல்ல மாற்றம் காவிரிக்காக போராட ஆரம்பித்தது போல் அரசியலிலும் இதே மாற்றத்தை மாணவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சியில் அமர்ந்து ஓராண்டில் ஏறக்குறைய ஆயிரம் என்கவுண்டர்களுக்கு மேல் போலீசார் நடத்தியிருப்பது தெரியவந்துள்ளது காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஏழு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ஜி சாட் ஏ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இழந்தது என்று இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஒண்டிமிட்டா கோதண்டராமன் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியின் போது சூறாவளியுடன் மழை அங்குள்ள பந்தல் மின்கம்பங்கள் சரிந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சிபிஎஸ்இ தேர்வு வினாத்தால் முன்கூட்டிய வெளியான விவகாரத்தில் பயிற்சி மைய இயக்குநர்கள் இரண்டு பேர் மற்றும் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை இந்தியா அதிகரித்துள்ளது உலகச் செய்திகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்தை சேர்ந்த எஸ் எஸ் சகாயிங் கப்பல் எழுபத்தைப் பிறகு இலங்கை கடல் பகுதியில் சீனாவின் ஸ்பேஸ் ஸ்டேஷனின் டியாங்கோங் ஒன் இன்று பூமியின் மீது விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது என்று சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொசுக்களை ஒழிக்கும் புதிய ரேடார் சாதனம் ஒன்றை சீனா கண்டுபிடித்துள்ளது வணிகச் செய்திகள் கான்மான் கிங் நிறுவனம் தயாரித்த புதிய காரின் விலை பதினான்கு கோடி ரூபாயாக உள்ளது அசோக் நிறுவனம் பேருந்து தயாரிப்புக்கான புதிய ஆலையை ஆந்திராவில் அமைக்க உள்ளது தகவல் திருட்டை தொடர்ந்து செயலியின் பதினைந்து கோடி வாடிக்கையாளர் கணக்குகள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி தனது வீட்டுக்கடன் துணை நிறுவனமான கான்பின் போம்ஸில் இருந்து வெளியேறும் முடிவை கைவிடுவதாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்று லாலிகா கால்பந்து லீக் போட்டியில் செவியா பார்சிலோனா அணிகள் இரண்டுக்கு இரண்டு என டிராவில் முடிவடைந்தது பதினோராவது ஐ 20 எல் கிரிக்கெட் போட்டி வருகிற ஏழாம் தேதி முதல் உள்ளது சென்னை சேப்பாக்கம் எம்இ சிதம்பரம் மைதானத்தில் ஏழு லீக் ஆட்டம் நடக்கிறது இதற்கு குறைந்தபட்ச டிக்கெட் விலை ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஐ போட்டிகளில் ரூபாய் எழுநூத்தி ஐம்பதாகத்தான் இருந்தது ஜோகன்ஸ்பர்கில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நானூற்றி எண்பத்தி ரன்கள் எடுத்துள்ளது இது ஆஸ்திரேலியாவிற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது பெண்கள் முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது மாநில தடகள சாம்பியன் தொடர் நேற்றும் இன்றும் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் தேர்ச்சி பெறுவோர் தேசிய போட்டிகளில் தமிழகம் சார்பில் பங்கேற்பார்கள் திரைச்செய்திகள் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் உருவாக இருக்கும் பேய்பசி படத்தில் நடிகை நமிதா மற்றும் அம்ரிதா ஐயர் ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் பிரபல இயக்குனர் சி ராஜேந்திரன் உடல் குறைவால் நேற்று காலமானார் இவர் சிவாஜி கணேசனை வைத்து மட்டும் பதினான்கு படங்களை இயக்கியுள்ளார் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு தோளில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஏப்ரல் ஏழாம் தேதி மும்பையில் நடக்கவுள்ள ஐ துவக்க விழாவில் நடனம் ஆடுவது சந்தேகமே என கூறப்படுகிறது கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் புதிய படத்தில் நடிகை த்ரீஷா நடிக்கலாம் என தகவல் வெளியாகி